திருச்சிற்றம்பலம் திருப்படை எழுச்சி பிரபஞ்சப்போர் யாத்திரைப்பத்தில் ஈசன்பால் ஈர்ப்பு கொண்டோரை எல்லாம் ஒருங்கு திரட்டிய அடிகள் இங்கே இந்த பகுதியில் இரண்டு பாடல்களில் அவர்களுக்கு அருட்செய்தி விடுக்கின்றார் பின்னர் அவர்தம்மோடு இறைவனுடன் இரண்டர கலந்தார் என்றும் சான்றோர்கள் கூறுவார்கள் இதற்கு முன்னோர் பிரபஞ்சப்போர் என்று குறிப்பு வரைந்தது திருப்படை என்பது தொண்டர் படையை குறித்தது என்கின்ற குறிப்பினால் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஞான வாழ் ஏந்தும் ஐயர் நாதப்பறை அறைமின் மானமாயேறும் ஐயர் மதிவெண்குடை கவிமின் ஆண நீற்று கவசம் அடையப்புகுமின்கள் வான ஊர் கொள்வோம் நாம் மாயப்படைவாராமே என்று நம்மை அழைக்கின்ற மாயப்படை அறியாமையும் அபாவம்தான் அதை வெல்ல ஈசன் தந்த படை ஞான நீற்று கவசம் ஞானம் கொண்டு அறியாமையும் நீரணிந்து புலன்களையும் நாம் வெல்லுதல் வேண்டும் தொண்டர்கள் தூசி செல்லீர் பத்தர்கள் சூழப்போகீர் ஒன் திரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தின்திறல் சித்தர்களே கடைக்கூழை செல்வீன்கள் அண்ட நாடு நாம் அல்லல் படை வாராமே என்று பெருமான் நம்மை அழைக்கின்றார் பிரபஞ்ச போருக்கு ஞானவாழ்ந்தும் ஐயர் நாதப்பறை அறைவில் மானமாயேதும் ஐயர் மதி வெண்புடை கவிமில் மாதனி கவசம் வானவும் தொண்டூசி செல்வேன் பத்தர்கள் சூழப்போகி குண்டல் யோடிகளே பேரடி உந்தீர்கள் சித்தர்களே கடை கூழி செல்லீர்கள் அண்ட நாடு ஆழ்வோம் நாம் நல்லல் படைதாரா